நம்மை விட தாயும் நம்மை விட தாயும் தாய் நாடும் உயர்ந்தவை ஆம் நம்மை விட தாயும் தாய் நாடும் உயர்ந்தவை என்கிறார் லாலா லஜபதி ராய் நன்றி வணக்கம்